அவர்கள் கூறியதாவது பருவ வயதை அடையாத மூன்று குழந்தைகளை தமக்கு முன்னரே பறிகொடுத்து விட்டால் அப்பெண்களை அக்குழந்தைகள் நரகத்திலிருந்து காக்கும் திரையாக இருப்பார்கள் என நபி சல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள்